வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தயிர் தயிர் வந்து ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு உணவு நம்ம தினமும் சேர்த்து கொள்ள வேண்டிய முக்கிய பதார்த்தமும் கூட தயிரில் என்ன அவ்வளோ பெருமையான விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம தென்னிந்திய சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் சாப்பிட்றோம் அந்த தயிரை எதுக்காக கடைசியாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய உடம்பில் ஏற்கனவே நம்ம எல்லா சாப்பாடில் சாப்பிட்ற டாக்ஸின் அதாவது டாக்சினு நமக்கு உடலுக்கு தேவையில்லாத ஒரு சில இதெல்லாம் இருக்கும் சத்துக்கள் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து நம்ம உடம்புலேருந்து எடுத்து வெளியே அனுப்புறது தயிருடைய வேலை அதனால எல்லா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி ஒரு முறையை வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செரிமான சக்தியை நல்லபடியாக பாதுகாக்கிறதுக்கும் தயிர் ரொம்ப உதவியாக இருக்குது தயிர் மோர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தயிர் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பால் சாப்பிட்டு செரிமானம் ஆகிறத விட தயிர் சாப்பிட்டு செரிமானம் ஆகிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் பால் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் செரிமானம் ஆகிருக்கும் அதே தயிர் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு சதவீதம் தயிர் வந்து நமக்கு செரிமானம் ஆகிருக்கும் தவி தயிர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு உணவாக இருக்குது இதுதான் இன்றைய தினம் ஒரு துளியோட ஒரு துளி நன்றி